பனிரண்டு உமர்லி அல்லாஹன் அவர்களின் காலத்திலும் ஜும்மா நாளில் இமாம் மெம்பரில் அமர்ந்த பின் சொல்லப்பட்டு வந்தது உஸ்மான் அதி அவர்களின் காலத்தில் மக்கள் பெருகிய போது கடை ரீதியில் மூன்றாவது அழைப்பு அதிகமானது